அப்போது பாறைகளும் மரங்களும் முஸ்லிம்களே இதோ என் பின்னே ஒரு யூதன் ஒளிந்துள்ளான் இங்கு வருவீராக அவனை கொள்வீராக என்று கூறும் ஆனால் என்ற முள் மரத்தை தவிர அந்த முள் மரம் மரமாகும் என்று நபி சொல்லாக அனைத்து செல்லும் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்பது இரண்டு ஆறு முஸ்லிம் இரண்டு